विश्वोत्पत्यादिहेतवे, तापत्रय विनाशाय, சச்சிதானந்த விஷோத்பதித்தா விநாஷாயம் தப்போஜப் வச்சாத்மனப்பி தான் சுத்தன் பிராணன் எப்போன உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் நிமிச்சக்கரவர்த்திக்கு அதை தொடர்ந்து நாம படிச்சு கொண்டிருக்கோம் இஷ்டம் தத்தம் தபா தப்தம் விற்தம் எச்ச ஆத்மன பிரியம் எல்லாத்தையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்கிறார் அதாவது இஷ்டம் தத்தம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற பூஜைகள் இஷ்டம்னு சொன்னால் யாகங்கள் தத்தம்னா தானம் தபஹா அப்படின்னு சொன்னால் தபஸ் அதாவது ஆஸ்டிரிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் நம்ம பேச்சை குறைக்கிறது அப்புறம் உணவை குறைக்கிறது பொதுவாக உணவை குறைக்கிறதான் சொல்லப்பட்டிருக்கு உடம்பை வந்து அ தர்மமான வழியில் வருத்திக்கிறது அதாவது உணவை வந்து ருச்சிக்காக சாப்பிடாம உணவை வந்து உடம்பை பாதுகாக்கிறதுக்காக சாப்பிடணும் அதை ஹிதமான உணவை மிதமாக அதுவே தபஸ் தான் ஏகாதசி விரதங்கள் எப்போவுமே ஏகாதசி விரதம் இன்னும் பல விரதங்கள் அதெல்லாம் தபஸில் தான் அடங்கும் அப்புறம் அடுத்தது விரத்தம் விரத்தம்னா ஒழுக்கம் சதாச்சாரா காலங்காலமாக பெரியோர்கள் கடைப்பிடித்து வருகின்ற சமூக ஒழுக்கங்கள் தனிப்பட்ட முறையில் செல்ஃப் டிசிப்ளின் சோஷியல் டிசிப்ளின் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் தான் ஜப்தம் ஜப்தங்கிற பதத்துக்கு ஜபம் பண்ணினது நிறைய பகவன் நாமாக்களை ஜபம் பண்ணுறது காயத்ரி மந்திரங்கள் எல்லாம் ஜபம் பண்ணுறது எச்ச ஆத்மனகா பிரியம் மேலும் என்னெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப நமக்கு பிடிக்குமோ அதெல்லாத்தையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது அப்புறம் தாராள சுத்தான கிருஹான குழந்தைகளை வீடுகளை எல்லாரோடதையும் சொல்கிறது பாகவதர்கள் இப்படி செய்வார்கள்ரவர்களுடைய மனைவிகளையும் குழந்தைகளையும் குடும்ப வீடுகளையும் பிராணான் வாழ்க்கையே உயிரையே எது பரஸ்மை நிவேதனம் அதெல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் செய்கிறது அப்படின்னு அர்த்தம் ஆத்மநகா பிரியம்னா தனக்கு சந்தனம் பிடிக்கும் புஷ்பம் பிடிக்கும் அதெல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி எடுத்துக்கிறதுங்கிறார் ஒரு வியாக்கியானக்காரர் அதாவது ஸ்ரீதர சுவாமிகள் ஒரு வியாக்கியானத்தில் பார்க்குறோம் விஷ்டம்னா விஷ்ணு சம்பிரதானக்கோ யாக விஷ்ணுவை மையமாக கொண்ட யாகங்கள் தத்தம் விஷ்ணு வைஷ்ணவ வைஷ்ணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தானம் ஏகாதசி விரதம் தபஸ்ஸு விஷ்ணு மந்திர ஜபம் அதெல்லாம் எல்லாத்தையுமே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிற அர்த்தத்தில் உபதேசம் பண்ணியிருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் பிரபுத்தர் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை இஷ்டம் தத்தம் தப்போ ஜப்தம் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்